தலைப்பு சமயம் திடீரென கிடைக்கும் அன்பை நம்பி வாழ்க்கையில் வெகு பயணம் செய்யாதீர்கள் சில பொய்யான அன்புதான் காரியம் முடிந்த பின் நம்மை விட்டு விலகிவிடக்கூடும் படித்ததில் பிடித்தது நட்டினையின் கவிதைச்சாரலுக்காக புத்தூர்ஜி ரேவதி கணேசன்